தேவனுடைய பரிசுத்தம் நாமத்திற்கு மனிமை உண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்று கருவினாலே இந்த விசேஷித்த பண்டிகை கொண்டு நம்முடைய தேவனாகிய கத்தரை பணிந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கிய எல்லாரும் கிடைக்க நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள இருக்கின்றோம் ஹஸ்கா பண்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம் பஸ்காய் என்று சொல்வது அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை குறிப்பிடுகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் அவிதமாக இசிறவேல் புத்திரர்கள் எய்திருந்து புறப்படும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதை அமிதமாக புசித்தார்கள் என்றும் அன்றைய நாத்திரிகளிலே அவர்கள் எய்த்திருந்து புறப்பட்டார் என்றும் வேத புத்தத்தில் அது தேவனுடைய ஒரு ஒழுங்கு ஏனெந்த ஒழுங்குகள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்திற்காக அடிக்கப்பட போகிறார் என்று அவர் மூலமாக மனுமுக்கள் எல்லாம் அடிமைத்தரத்தில் விடுதலையாக்கப்பட போகிறார் என்பதற்கு முன்னடையாளமாக இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டதாக வேதத்தெல்லாம் தெரிய முடிகின்றது அதிகாரம் பதினாலும் பதினைந்து வருஷங்களிடம் வாசிக்கிற நேரத்திலே அறுபது லட்சங்களாக இயேசு கிறிஸ்துடைய சீசரிடத்திலே மிகவும் இருந்த பாடுவதற்கு உங்களோடு காரணம் இனி உலகத்தில் உங்களோடு மாட்டேன் இது கடைசி பஸ்காவாக இருக்கின்றது பாடுபடுவதற்கு உங்களோடு மிகுந்த ஆசையாக இருந்தேன் என்று சொல்லுகின்றார் ஆசிரிக்க வேண்டும் என்று கூடி வந்து எங்கே ஆயத்து படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள் ஆசிரிக்க வேண்டும் என்று நம்மவர்கள் நன்கு அறிந்து பஸ்காவை விதமாக ஆசிரிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் இருபத்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்கள் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் கூடம் ஒரு மனுஷன் உங்களுக்கு நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் காண்பிப்பான் அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர்கள் போய் தமிழகத்தில் அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் அவன் கம்பளம் முதலானவர்கள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறைய உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே ஒாரிலே வா வேண்டுதலும் தரைத்திருந்தார்கள் அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் மேல் வீட்டில் ஏறி அங்கே பரிசுத்தாவிக்காக காத்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கின்றனர் அதனால் தேவனுடைய பிரசனம் இறங்குகின்ற இடம் தேவனுடைய பஸ்காவை நினைகூறுகின்ற இடம் என்பதற்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கண்ட இடங்களில் பஸ்காவை ஆசிரிக்க கூடாது கண்ட இடங்களில் எல்லாம் ஆராதனை செய்யக்கூடாது என்ற விவசாய இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் பொழுது கருத்தருடைய ஆலயமானது கடைசி நாட்களிலே அதற்கு ஓடி வருவார்கள் வாசிக்கின்றோம் இரவு நாகி ஆண்டு வருவதற்கு ஒரு மாடி வீட்டிலே மேல் வீட்டிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் மேல்லை வாண்டாம் ஆறு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் எகிப்து தேசத்தில் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரேபியல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியில் புசிக்குறதற்கு போதுமானவர்களாக இராமல் போனால் அவர் அவன் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டு காரணம் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து வேண்டும் அவரவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து வேண்டும் அந்த ஆட்டுக்கூட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுலகமாக இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம் இறைவனாகி ஆண்டவர் மோசடிக்கு மாறுவனும் கட்டளை சொல்லி மாசு தெரிந்தோம் கருத்தர் எட்டு தேசத்தில் மோசையும் ஆர்வனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதாக கருத்தர் திருவிழம்பார் இஸ்ரோவேல் மக்களுடைய சரித்திரத்திலே ஒரு பிரதானமான மாதமாக வருஷத்தினுடைய முதல் மாதமாக புறப்பட்ட காலத்தை வருஷத்தினுடைய முதல் மாதமாக எடுத்துக்கொண்டு காலங்களை கணித்தார்கள் அந்த மாதத்திற்கு ஆபிப் மாதம் என்று சொல்லி வருஷத்து முதலில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் வாசிக்கின்றோம் அதுபோல தமிழ் மாதமானது அமிர்தமாக ஒரு நாளாக நீங்கள் நினைவுற வேண்டும் உங்கள் சரித்திரத்திலே முதன்மையான நாளாக முதன்மையான வருஷத்தினுடைய முதலாவது மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாமி அனைவரும் சொல்லுகின்றார் பிரியமான தேவஜானமே ஒரு குழந்தை பறந்த கொண்டாடுவது போல பெரியவர்களான பிறகு மறிக்கின்றவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள் பின்னர் இறந்த தினத்தை கொண்டாடுவார்கள் அப்படி அவர்கள் ஏற்றிருந்து புறப்பட்டனால இன்றும் அவர்கள் கொண்டாடி கொண்டுதான் நம்மவர்கள் மறுபடியும் பிறந்த தினத்தை நமக்காக சிலுவையில் மறித்தபடினால் அடைந்திருக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையினுடைய மாற்றத்தை வாழ்நாள் முழுவதும் நினை வேண்டும் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நாளாக இருப்பதாக வருஷத்தின் முதலாவது மாதமாக இருப்பதாக என்று தேவனாகிய கருத்து விதமாக சொல்லுகின்றார் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தி தேவாட்டுக்கு உலக மனத்திலும் அடிமைத்தரத்திற்கு விடுதலை ஆக்குவதற்கு இரவனாகி ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி மறுசுத்த வேதாகமத்தில் ஆசைகின்ற பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது ஆசைகளாம் 14 வைத்திருந்து அதே நாளில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் அதனால் இவர்களெல்லாம் தேவனுடைய உலகத்தோறதுக்கு முன்னே தீர்மானித்த திட்டங்களாக இருக்கின்றபடியால் அந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அன்றைய தினத்திலே இசைவேல் சபையின் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பனிரெண்டாம் ஆறு இரண்டாவது முதலாவது புறப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றபடியால் அந்த நாளில் அதை அடிக்க வேண்டும் என்று தேவனாய் கருத்தில் தீர்மானித்திருந்தார் யாத்ரா பதிமூன்றாம் அதிகாரம் நாலாவது வாசிப்போம் நீங்கள் புறப்பட்டீர்கள் இந்த புறப்பாடு நடந்த பிறகு மோசடி விதமாக சொல்லுகின்றார் அந்த நாளில் தான் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உபாகவும் பதினாறாம் ஆறு உண்ணாதோசனத்தினர் வாசிக்கும் பொழுது இங்கு மோசடி விதமாக சொல்லுவதை வாசிக்கலாம் கர்த்தர்த்த புறப்பட பண்ணினாரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது மறுநாள் ஆகிவிட்டால் கொடுக்கப்பட்ட கட்டளை அமிதமாக நானூற்றி முப்பது வருஷம் குடிந்த நாள் ராத்திரியோடு புறப்பட வேண்டும் கூடிவிட்டால் ஒரு வருஷம் கூடிவிட போகின்றது வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஒரு நாள் எந்த வேத வாக்கியத்திலே நம்ம விதமாக வாசிக்கின்றோம் உமாகம் பதினாற மதி ஆறம் வாசிக்கும் பொழுது அமிதமாக நீ அடிமத்தனத்திற்கு விடுதலையாகி காணாதுக்குள் வந்தாலும் எல்லா இடங்களிலும் கண்ட இடங்களில் எல்லாம் உங்களுடைய பஸ்காவை ஆசிரிக்கக்கூடாது என்று சொல்லி மோசையை கொண்டு ஆண்டுவர் சொல்லிவிடுகிறார் மக்கள் நடத்தொிருக்கின்ற <coughs> பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரோல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால இரண்டிலும் மேம் ரத்தளிக்கலிக்க வேண்டும்ளை பிறப்பது ஏனென்றால் அந்த அனைத்தி அளிப்பதற்கான பாதைகள் எல்லா இடங்களிலும் அழுகையின் கூக்கள் உருவாக இருக்கின்றது தலைப்பள்ளை சங்காரங்கள் உருவாகப் போகின்றது இசிறுவேல் மக்களுடைய குடும்பத்தில் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு அந்த இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது ஆறாம் அதிகாரம் அதற்கு முன்னாலும் பனிரெண்டாம் அதிகாரம் வருஷங்களை வாசிக்கலாம் எழுத்து தேசம் என்றும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டும் முதல் பேராய் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அளிக்கும் போது அளிக்கும் உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ரத்தம் பூசப்பட்டது உலகத்தில் பெரிய அழிவுகள் வரப்போகின்றது மனிதனுடைய சம்பளமானது அழிவாக மாறப் அந்த அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்காக கர்த்தனா தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்து அவர் பலி செலுத்தப்பட்டபடினால் அந்த ரத்தமல்லா நம்முடைய இறுதங்களிலே பூசப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆறாம் அதிகாரி மூன்றாவது பாவத்தின் மரணம் நடந்து நமக்கு தெரிய வருகமாக மரணத்தை பிறப்பிக்க போகின்றது அப்படி மரணத்தை உண்டுபடக்கூடிய கொடிய வாதைகளும் வேதனைகளும் மனித குழுத்து சந்திக்கின்றது யாரு பாதுகாக்கப்படுவார்கள் தெரியுமா ரத்தம் ையிலே பூசப்பட்டிருக்கின்றதோ யார் மீது தெளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லுகிறார் ஒன்னாம் அதிகாரம் குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கின்றது அடிக்கப்பட்டபடியினால் அந்த நாளை தேவன் அவருக்கான விளக்கங்களை கொடுக்கின்றார் என்னுடைய மாமிசமாக இருக்கின்றது அங்கே ஆட்டுக்குட்டிய விதமாக சுட்டு அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பதப்பிக்கப்பட்டிருந்தது இங்கே தேவன் இந்த பஸ்காவிலே அவருடைய மாமிசத்துக்கு அடையாளமாக அப்பத்து நமக்கு தந்திருக்கின்றார் புசிக்கிற்கிடை மேன்மைகளை உணர்ந்து கவனமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார் குறிப்பிடுகின்றது பரிசுத்தம் இல்லாதவெல்லாம் இப்பொழுது பந்தியில பங்கு பெற ஆரம்பித்திருக்கிறது காண முடிகின்றது அது மிக மாறும் அபாத்திரமாய் பங்கு பெறுவர்கள் உலகத்தில் வந்து கல்வாறு செலவில் அடிக்கப்பட்டதை நம் நினைவு அதனால் விடுதலையை நினைவு விடுதலை பெற்ற பிறகுதான் அவர்கள் கொண்டாடினார்கள் முதல்ல கொண்டாடினார்கள் அந் விடுதலை பெற்றார்கள் தேசத்திற்கு வந்த பிறகு அந்த நாளில் அதை கருத்தாக கொண்டாடி நாங்கள் வாசிக்கின்றோம் மீட்பு பெற்றிருக்கின்றதான நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம் என்ற உணர்வோடு கூட பருசுத்தமாக அதை நினைவு வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் கழுவப்பட்டவர்கள் யாருடைய உள்ளத்தை சுத்திகரித்து இருக்கின்றதோ அவர்கள் அவர்களுக்குத்தான் ஆபத்து வராது பெற்றிருந்தாலும் பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் பரிசுத்தம் அடைந்திருந்தாலும் ஆனால் பாவம் செய்து மறுபடியும் ஆத்மா சூசிப்படுமானால் வரக்கூடிய ஆபத்துகளில் நான் தப்பித்துக் முடியாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அதனால் நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளுக்கு மாத்திரம் தான் பாதை பிரவேசிக்கவில்லை என்று சொல்லித்தாவி ஒன்றியமான ஒன்னாம் அதிகாரம் நடந்த ஒருவரோடு சகல பாவங்கள் சுத்திகரிக்கும் அவருடைய குமாரனாகி ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் ஒன்பதாவது வசனம் அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார் இன்றைக்கும் அந்த இடத்து நமது மீது தெளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது எப்போதெல்லாம் அறிக்கை கவனமாக நிலையிலே புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான திருவிழம் பெற்றுகின்றார் யாத்ரா பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வாசனங்கள் கட்லீட்டபடியை செய்தார்கள் அணியணியாக புறப்பட பண்ணினார் என்று சொல்லி சொல்லுகின்றார் எய்த்து ஜனங்கள் எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மாத்திரம் சாவு இல்லாமல் இருந்தது இசைவேல் புத்தர்கள் அணியணியாக எய்த்து விட்டு புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்தாவி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரை வாசிக்கலாம் புத்தர் எகிப்தில் குடியிருந்த காலம் முப்பது வருஷம் இஸ்ரேல் புத்திரம் எய்து முப்பது வருஷம் வருஷம் முடிந்தது விட்டு புறப்பட்டது கர்த்தர் அவர்கள் எகிப்து புறப்பட பண்ணினதால் புறப்பட பண்ணினதால் அவருக்கு முக்கியமாக இது அவருக்கு முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று எல்லோரும் முக்கியல் புத்திரி தலைமறைக்கு முக்கியமாக அடிமைத்தரத்திருந்து விடுதலையாக இருக்கின்றோம் விடுதலையாக இருக்கின்றோம் பிரயாணம் பண்ணிக் கருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் இரண்டாம் அக்கினி கந்தங் பெரிய கடலில் இருந்து விடுதலை பெற்று உள்ள ரத்தம் பஸ்காக அடிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து வந்தியில பங்கு பெற்று கொள்ள வேண்டும் என்று கழித்து போடுங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை குறிப்பிட முன்பு சொன்னேன் மக்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படாமல் இருக்கின்ற பொழுதுநாதருடைய பலிநாள் கிடைக்கிற மேன்மை அடைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அழிவின்றி ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கின்ற பொழுது தேவனம் கொடுத்த விடுதலைக்காக அணியணியாக இஸ்ரோல் சேனை புறப்பட்டது முப்பது வருஷம் அடிமிகளாக இருந்த அந்த ராத்திரி இந்த பஸ்காவை புசித்து அங்கிருந்தவர்கள் புறப்பட்டால் என்று பரிசுத்தாவியானிருக்கிறார் யாத்திராகும் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவா செய்யலாம் மாம்சத்தை சுட்டு அப்பத்தோடும் கசப்பான எப்படி கர்த்தடைய பந்தியில பயன்படுத்துகின்ற அப்பமானது அது நெருப்பினாலே வேக வைத்த அப்பமாக இருக்க வேண்டும் என்று வேதன் சொல்லுகின்ற தயார் செய்யக்கூடாது நெருப்பினால் தான் வேக வைத்திருக்க வேண்டும் என்பது ஒழுங்கு நடத்துகின்றார்கள் அதை பித்து அநேகர் கொடுத்து எப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவுதான் என்று சொல்லி பிரெட்டும் ஒன்றாவது ஒரு ஜூஸ் வாங்கி கொள்வார்கள் அது அப்படி அல்லாதபடிக்கு திருவள்ளுவரம் மிகவும் கவனமாக இந்த திராட்சை நவமானதாக உங்களோடு கூட பாரம்பரிய மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் திராட்சை தனியை போட்டு திரும்ப அதை ஜூஸாக எடுத்திருக்கிறோம் புதுசாக இருந்து எடுத்த புதிய ரசமாக இருக்க வேண்டும் என்பது ஒழுங்காக இருக்கிறது அந்த மாமிசமானது நெருப்பினால சுட்டி சாப்பிட வேண்டும் என்று கொடுக்கரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் எடுத்து அதை பிட்டு கொடுத்து இது அதன் மூலமாக பாவ பண்ணி பாக்கி ரட்சிப்பை நான் பெற்றிருக்கின்றேனே நரகபாத மீட்கப்பட்டிருக்கின்றேனே இந்த உலகத்தின் அளவில் இருந்து நான் காக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த பந்தியில பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முறையில் நாம் இந்த வேதத்தின் ஒழுங்கின்படி எடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுவது மாமிசமாக இருக்கின்றது என்னை நினைகூரும்படிக்கு உணர்வோடு கூட இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது மறுபடி வாசிக்கலாம் நெருப்பில் சுட்டு புளிப்பில்ல அப்பம் சாப்பட வேண்டும் ஒரு வாரம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பன் சாப்பிட வேண்டும் வீட்டில் யார் வீட்டிலையும் புளித்தமாக இருக்க கூடாதான் அவ்வளவு பயபக்தியாக தான் அதை நினைவுற வேண்டும் பின்னர் ஒரு வாரம் வரைக்கும் கொண்டாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் பெற்ற விடுதலை அவர்களுக்கு மாத்திரம் தெரிய உணர்ந்தார்கள் பின்சந்திகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நாளில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஒரு வாரம் வரைக்கும் வருஷத்தில் ஒரு பண்டிகைக்கு ஒரு வாரம் வரைக்கும் அப்பம் கொண்டாடப்படுகிறது புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிறார்கள் நம் ஒவ்வொரு வாரமும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகின்றோம் அப்படியான ஒவ்வொரு நாள் நம் புளிப்பில்லாதவராக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் எல்லா நாளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பொருளாக இருக்கின்றது ஒரு நாள் கொண்டாடுவதற்கு ஒரு வாரம் புளிப்பில்லாத சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாதவாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அப்படியே அடுத்த நாள் அடுத்த வாரத்தில் புளிப்பில்லாதவாக தேவசமூத்தில காணப்பட முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ அறிக்கை செய்து அது இப்ப நிறைய பேர் அறிக்கை சேர்த்து இல்ல சனிக்கிழமை ஆண்கள் மாத்திரம் வந்து பாவரிக்கை செய்து கொள்கிறார்கள் ஒன்று ரெண்டு அம்மா வருகிறார்கள் மற்ற அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு வரும்போதும் சண்டைதா வழியில வரும்போது கெட்ட வார்த்ததா கோயிலுக்கு வந்து கெட்ட வார்த்ததா ஆனாலும் நல்ல பந்தில பங்கு பெற்று போயிட்டு இருக்கிறோம் இது எதை காட்டும் தெரியுமா மிக வேதனையான ஒரு நிலையை காட்டும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் என்னால் கருத்தருடையத்தான் புசிக்க வேண்டும் என்று நல்லதல்ல முழுமையாக கொஞ்சம் பாவம் இருந்தால் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம் எல்லாம் கட்டி போயிட முடியுமா செத்தை விழு அந்த பரிமள தலித்தம் முழுவதும் நாற்றமடையை செய்து விடுகின்றது அதுபோல ஒரு மேல் ஞானியினுடைய ஒரு சொற்பம் அதீனம் தோன்றுமானால் முழுவதும் அவனை கடுத்து விடும் என்று சொல்லி சொல்லுகின்றார் கொஞ்சம் புளித்தமாவானது பிசைந்தமா முழுவதையும் நேற்று வரைக்கும் இருந்துவிட்டு இன்னைக்கு அதற்கு மாறாக நம்ம வாழ்வுமானால் அந்த பரிசுத்தம் இல்லாமல் குலைந்து போயிடும் என்று சொல்லுவதும் சொல்லுகின்றது நாளைக்கு அறி மேல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியர்களா ஆகையா நீங்கள் புளிப்பிதா இருக்கிறபடியே மாவா இருக்கும்படிக்குமாவே புறம்பே கழிந்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பெஸ்காய கிறிஸ்து நமக்காய் பயிடப்பட்டிருக்கிறாரு ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதல்லாம இருக்கிறபடியே புதிதாய் புதிதாய்ப்பு சேர்ந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புறம்பே கலைந்து போடுங்கள் நம்முடைய உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசிரிய கடவோ உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட பண்டிகை ஆசிரித்தார்கள் துப்புரவாகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த போல் ஆகினால் கத்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட ஒரு மனதிலோடு கூட சாட்சியிலே சொல்லுகின்ற குற்றமற்ற மன கூட இருக்கிறோம் ஆகினால் கத்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாகிறேன் நமக்கு தெரியும் நிறைய பாவம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்து அறிக்கை செய்து கொள்ளலாம் மனநிலை விட்டுவிடுங்கள் அப்படி பெருவிருந்தை பரிசுத்தமாக ஆசிரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அதற்கு முந்தைய தினத்தில் வந்து அறிக்கை செய்து விடுவது என்றால் நமக்கு பாதுகாப்பை தருகின்றது பர்மகத்தினம் அழைத்துக் கொண்டு போக போகின்றது என்னைக்கு ஐக்கியமாக இருக்க செய்கின்றது இல்லை என்றால் ஐக்கியத்திலே குறைவு ஏற்பட்டுவிட முடியும் அதனால் தண்டனைகள் ஏற்படும் என்று படித்திருக்கிறோம் ஆகினால்தான் பழைய புளித்தமாவோடு அல்ல துருக்குளம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துப்புர உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய கிடவோம் என்று சொல்ல புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் ஏன் அங்கே கசப்பான கீரை வைத்திருக்கிறதான் தெரியுமா பாவத்திற்காக மனஸ்தாவப்படுகின்ற ஒரு மனதில் அங்கே இருக்க வேண்டுமா தான் பாவம் செய்ததனால் இயசுநாதர் அடிக்கப்பட்டாரே பாவத்தை மன்னிப்பதற்காக அடிக்கப்பட்டாரே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனஸ்தாபம் ஏற்பட வேண்டுமா அது கசப்பானோடி சாப்பிடுகிற அனுபவம் என்று சொல்லுங்கள் வெளியே சொல்வதற்கு வருத்தமாகத்தான் பாவம் செய்யும் போது வருத்தமாக இல்லை ஆழ்வத்திலே சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக அறிக்கை செய்துதான் இதில் பங்கு பெற வேண்டும் என்று எதும் சொல்லுகிறது புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கேரியோடும் பலி செலுத்தப்பட்டிருக்கின்றார் அதன் மூலமாக பாவத்தின் படியில் இருந்து நரகாத விடுதலை ஆகியிருக்கின்றோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கின்றோம் இப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் விடுதலை ஆகிணப்பட்ட வனாந்தரத்தில் அழிந்து போனால் என்று காரணம் என்னவென்றால் கடவுளுக்கு பிரியும் இல்லாதவர்களாக மாறிவிட்டால் என்று ஒன்று முன்னர் பத்தாம் அதிகாரத்தில் பரிசுத்த போல சொல்லுகின்றார் ஒன்றும் வசனம் வாசிக்கலாம் சகோதரே இப்படி இருக்க சகோதரேன் பண்ணப்பட்டார் ார்கள்ந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டால் என்று எதை சொல்லுகின்ற நாற்பது நாட்களுக்குள்ளாக செல்ல வேண்டிய பிரயாண தீரம் நாற்பது ஆண்டுகளாக மாற்றி வைக்கப்பட்டு விட்டது அவர்கள் பிரவேசிக்கவில்லை என்று எழுதி புதிய இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் ஒரே ஞான போஜனத்தை புசித்து ஒரே ஞானபான பானம் பண்ணி இனிதமாக கருத்துடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்பட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார் அவனால் குளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் பண்டிகை ஆசிரிய கிடவோ சின்ன தவறு செய்து விட்டாலதற்கான ஒரு மனஸ்தாபம் அய்யோ என் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பந்தியில் நான் குற்றம் பெற்றவனாக துப்புரமானவனாக உண்மையுள்ளவன பந்து வர வேண்டுமே நான் இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேனே என்கிற ஒரு மனஸ்தாபம் காணப்பட வேண்டுமாம் கசப்பான கிர மாட்டார்கள் பரமக போகின்றோடு ஐக்கியத்தை செமியாக வைத்துக் கொண்டு செல்ல வேண்டுமா நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்தன் பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டது என்று சொல்லி பரசுத்தாவி பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது நீங்கள் உங்கள் அறைகளில் நீங்கள் அறைகளிலே கச்சையை கட்டிக்கொண்டு புசிக்கிறோடு அதை புசிக்க வேண்டுமா கட்டளை கொடுத்தசித்து முடித்த உடனே புறப்பட போகிறீர்கள் செருப்பணிந்து கொண்டு கையில் தடி வைத்துக் கொண்டு கட்சிகளை கட்டிக்கொண்டு எப்பொழுது உடனடியாக புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஆயத்தோடு இருந்தார்களாம் நாம இப்ப இந்த உலகத்தில் கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே இளச்சிகரமாக நிறைய பேருக்கு எண்ணம் அப்படி இல்லாத மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது மக்கள் அப்படி ஆயத்தமாக இருந்தார்கள் இந்த பந்தி பசுத்து முடிந்தவுடனே அவர்கள் அடியாக புறப்பட்டு வெளியே வந்துவிட்டார்கள் நமக்காக நம்முடைய கருத்தன் உணர்ச்சிகள் பஸ்காவாக அடிக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அந்த பஸ்காவிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றதான நாம் ஒரு புறையான தொகுப்பில் இருக்கின்றோம் சீக்கிரமாக பல்லவத்துக்குள் போய் சேர்ந்து விடுவோம் என்ற உணர்வோடு பந்திலே பங்கு பெற்றுக் வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம் பெற்றுகின்றார் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது இப்படி வாசிக்கலாம் அவமான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் ஒன்னாவது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற ஏசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம் இருந்துவிடக் கூடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா காணாது என்று சொல்வது குறிப்பிடுகிறது மனாந்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம இறங்கி இருக்கிறோம் இடுப்பிலே கட்சி கட்டினவர்களாக பாதரட்சிகளை படிபிடித்துக் கொண்டவர்களாக விதமான ஆயத்தோடு பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது போல நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒதுங்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வில் ஆவிக்குரிய உணர்வுகள் இருக்க வேண்டும் என்று பெற்று அருமையான தேவஜான போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதின்கள வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அப்போ சொல்லுகின்றனர் பெற்றுக் கொள்ளும்படியாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஓடுகிறவர்கள் பந்தியில் பங்கு பெற்று அடிமைத்தரத்திலிருந்து விடுதலை ஆகி சாத்தாருடைய அடிமையிலிருந்து விடுதலை ஆகி அவனுக்கு அடிமையாகவிட கூடாது ஓட்டமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாம் அந்த உணர்வுகளோடு கூட கத்தோட பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று உலக பிரகாரமான கவலைகள் அது இல்லை இது இல்லை அது வேண்டும் இது வேண்டும் நாம் போய்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆவிக்கறி உணர்வு கூட நம் திருப்பந்தில பங்கு பெற்று நம்முடைய ஓட்டம் தொடரும்படியாக கர்த்தரம்கருமை செய்வார்கள் இங்கே யாத்திராவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிக்கும் பொழுது தாம் சொன்னபடி தேசத்திலே நாற்பது ஆண்டுகள்ருக்கட்டதாக எழுதப்படவில்லை பிறகு மாத்திரமே பஸ்க ஆசிரிக்கப்பட்டது தெரியும் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் அதை கொண்டாட வேண்டும் என்பது நினைவுகூறக்கூடாது என்ன வேத ஒழுங்கல் இருக்கிறது இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாம் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள் போய் சேர வேண்டிய தேசத்திற்கு போன பிறகு அருமச்சிகராய் சொல்லும் பொழுது மத்திய சொல்லுகின்றார் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் விடுதலை பெற்றார்கள் தேசத்திலே இனி பிதாவின் தேர் நிறைவேட மாட்டேன் வந்த பிறகுதான் அவர்கள் மறுபடி திருவந்ததை ஆசரித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்தேதாக வாசிக்கின்றோம் அதற்கு முன்னாலே நாற்பது நாட்கள் மாடி வீட்டில் தங்கியிருந்தோ அன்றில் இருந்தவர்கள் அப்பம் எழுக்கிறது உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று திருச்செவியினுடைய ஆரம்ப வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றனர் அந்த ஒழுங்கியின்படி நம்முடைய நடந்து கொண்டிருக்கின்றது பிசிப்பதற்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்தியாக நான் இந்த பஸ்காவைத்தின் பாவத்திற்காக மறிக்கப் போகின்ற நாளாக இருக்கின்றபடினால் அந்த நாள் அடுத்த நாளாக இருக்கின்றபடியினால் அதற்கு முனமே இதை மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை ஆசையாக இருந்தேன் என்று சொல்லியை சொல்லுகின்றார் ஆம் புரியுமா தேவன்புடைய குமாரநாய் தேவாட்டுக்கு பலி செலுத்தி பாவத்தின் அடிமைத்திருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறான் மிகவும் பயபக்தியுள்ளவர்களாக இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களோடு கூட பந்தி பங்கு பெறுவதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படியான நாம் எடுக்கிற திருவிருந்தலே நம்மோடு கூட பங்கு பெறுவதற்கு இறைவன் ரொம்ப ஆசையாக இருக்கின்றார் இந்த இறைவனோடு இந்த பந்தில பங்கு பெறுகின்ற மக்கள் எவ்வளவு தூய்மையாக எவ்வளவு துப்புரமாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் நன்கு உணர்ந்து பொழிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு கூட இந்த பந்திலே பங்கு பெற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஒரு பெரிய அதிகாரியுடைய வீட்டிலே அல்லது பெரிய அமைச்சருடைய வீட்டில் ஒரு விருந்து இருக்கிறது கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு வந்தால் சாதாரண ஆயத்தோடு கூட போக மாட்டாங்க ரொம்ப அழகா குளிச்சு மூழ்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி ஸ்பிரே எல்லாம் அடிச்சு ஏன்னா பெரிய இடத்துக்கு போகிறோம் பெரிய ஆட்களோடு கூட பந்தில பங்கு பெற போகிறோம் என்று போவார்கள் யேசுநாதோடு கூட பந்தியில் பங்கு பெறுகின்ற மக்கள் அது குறித்த உணர்வுச் சூழலாக இருப்போமானால் தேவனத்தை துக்கமாக எடுத்துக் கொள்வார்கள் அதனால் அருமையான யோகா நதியை கடந்த பிறகு யோசுவனுடைய காலத்திலிருந்து பந்தி பங்கு பெறவில்லை பந்தி நடத்தவில்லை பஸ்கா கொண்டாடவில்லை அதுக்கப்புறமாக யோசுவா ஜனங்களை வழிநடத்தி யோர்தாந்து கடந்து போய் எருகோவினுடைய சமவெளியை போன பிறகு அங்கே இந்த பஸ்காவை ஆசிரியத்தால் என்று பரசுத்த வேதாகமித்த யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் மதி ஆரம்பம் பத்தாவது வசனத்தில் இப்படி வாசிக்கலாம் மாதத்தின் சமனான வழிகளிலே பஸ்காவை ஆசிரித்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் பெற்ற மக்கள் அதனை பங்கு பெற வேண்டும் என்பது ஒழுங்காக இருக்கின்றனர் அவன் சேர்ந்த அதை ஆசிரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல இருப்பான் இல்லாத ஒருவனும் அதில் குசிக்க வேண்டாம் அன்னியன் ஒருவன் தங்கி கருத்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவது விருத்த சிந்தனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அந்த அதை ஆசிரிய வேண்டும் அவன் சுதேசியை போல இருப்பான் விருத்த சந்தனம் ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லுகிறார் பாலை மறங்கி இருந்த பொழுது மக்களை விருத்த பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஏழாவது அவருக்கு பதிலாக அவர் எலும்பு பண்ணின அவர்கள் வழியிலே அவர்களை விருத்த பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதம் இல்லாத இருந்த மக்களுக்கு அவர்களுக்கு பதிலாக அவர்கள் வழியிலே அவர்கள் விருத்த சேதம் மண்ணாததினால் அவர்கள் விருத்த இல்லாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றனர் அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மிக ஒழுங்காக பஸ்காவை ஆசிரிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றோம் இந்த பஸ்காவாகி ஆட்டு குட்டி நமக்கு விடுதலை அடிமைத்திற்குள் பிரவேசித்தது போல நம்மளால் பிரவேசித்து ராஜ்யத்துக்குள்ள வாசல் செய்து கொண்டிருக்கின்றோம் ராஜ்யத்தில் நிறைவேற நாள் வரும் வரைக்கும் பானமண்ட மாட்டை நின்று சொன்னது போல இப்பொழுது அவர் ரம் இந்த பங்கிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் இவ்வளவு பயபத்து பிரிவுகளாக இருக்கும் என்று அறிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒன்று ரெண்டு நாட்கள் அங்கு பாம்பையில் இருக்கும் போது கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு நாள் கொஞ்சம் திண்டி போன திருவிருந்த நேரத்தில் அங்க ஒரு காம்பு வந்து என்ன விழுந்தது குடிச்சிட்டு வருவார்கள் கொஞ்சம் கதியா இருக்கு ஆராதனை காலமாக இருக்கின்றது புதிய மிக ஒழுங்காக பரிசுத்தமாக ஆசிரியர் ஆண்டவர் விரும்பி இருதயங்களிலே பூசப்பட்டிருக்கின்றது அந்த மரணத்தில் நாம் விடுதலை ஆகிவிட்டோம் எய்த்தினுடைய சங்காரத்தில் நாம் விடுதலையாக இருக்கின்றோம் இந்த சங்கார நம்மை மாட்டாது புரிய மாணவர்களே அடிமைத்திறந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டது போல நாம் எல்லாரும் பாவத்தின் நடிமைத்திருத்திருந்து விடுதலை ஆகிவிட்டோம் இப்பொழுது காணாதுக்குள் பிரவேசித்திருப்பது போல பரிசு தாவியானவருக்குள்ளாக நாம் பிரயேசித்திருக்கோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கின்றோம் இனி அதை விட ஒரு மேன்மையான இடத்துக்கு நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் மேன்மையான வாழ்வு இந்த உலகத்தை யாருமே கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது நீதி கருத்துவார் எனக்கு மாத்திரம் யாவருக்கும் போது வாஞ்சுகள் எங்க இருக்க வேண்டும் தெரியுமா நம்ம ஒரு பந்தியை பொருளை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம் அதற்காக மோடி கொண்டிருக்கின்றோம் இசைவேல் மக்கள் கட்சிகளை கட்டி கொண்டு தடிகளை பிடித்துக் கொண்டு பாதலட்சிகளை தரித்துக் கொண்டு பந்தியில் பங்கு பெற்றது போல நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு விட பந்திலை பந்து பெற்று அடுத்து இரவினா வரப்போகின்றார் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களை அவரோடு விழுந்த பந்தியில குடித்து அவரோடு கழிவுர்ந்த மக்களை அழைத்துக் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு அப்படிப்பட்ட நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறபடி நம்முடைய ஆயத்தங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கட்டும் அவருடைய திருப்பந்தியில பங்கு பெறுவதே பயபத்துக்குரியதாக இருக்கட்டும் மற்ற பெண்டுகூசுக்காரர்கள் மூன்று மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்காக தான் திருவருந்து கொடுப்பார் ஏன் தெரியுமா மக்கள் ஆறு பாவத்தில் இருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்கள் உபவாசம் போட்டு அள வைத்து உணர வைத்து அந்த பங்கில பங்கு வர வைப்பார்கள் அது உணர்வு அழகையுமா தான் பாவம் போயிருக்காது நமக்கு இப்போ உணர்வும் கிடையாது அழகையும் கிடையாது பாவமும் போகவில்லை என்று சொன்னால் அது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் அறிக்கை செய்வது மாத்திரமில்லை மீட்டெடுத்திருக்கிறார் இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கிறோம் எதை அடைய போகிறோம் என்பதை உணர்ந்து அதுவரையிலும் நினை கூறந்து கொண்டே இருக்க வேண்டுமா போய் சேர்ந்த பிறகும் இந்த நாளை நினை கூற வேண்டும் மக்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை நாம் எந்த பரலோகத்துக்கு செல்லும் வரையிலும் இந்த நாளை இயேசுநாதர் சிறுவில் அடிக்கப்பட்ட அந்த நாளை அதன் மூலமாக நாம் பெற்றுக் கொண்ட ஆன்மீக நினைத்து நினைத்து இந்த பந்திலை பங்கு பெற்று இறைவனோடு திருவிழம்பு கடந்து கருத்த இருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் மிகுந்த கடவுள் கிறிஸ்து அதுக்கு முன்னால கடனு இருந்தது கடனாளியாக தெரியாது என்றால் ஒரு பைனான்சியல் சொசைட்டி நடத்தினேன் சின்ன வயதிலே சீட்டு படம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தீமைக்கு வேறு என்ற அன்றை சொன்னதனாலே அந்த சொசைட்டி கணக்கு முடித்த லாட்டு கொடுக்கும் போது நான் அதிலிருந்து எடுத்த பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் வந்தது வெளியே வட்டிக்கு வாங்கி நூற்று ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை கட்டிவிட்டு மூவாயிரம் ரூபாய்தான் எனக்கு கடன் அந்த மூவாயிரம் முன்னூறு ரூபாய் வட்டி கொடுக்கணும் அப்போது அதிகமான வறுமையிலே மிகுந்த வருக்கத்தில் விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்துக் கொண்டிருந்தோம் அப்படி கடந்தக்குள்ள இருக்க நேரத்தில் தான் எனக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை கருத்தரவெல்லாம் விட்டுவிட்டால் என்னை அபிஷேகிப்பேன் என்று சொல்லி சொல்லி இருந்தார் அவளுக்குண்டு துவச்சு துவைச்சு சோப்பு போட்டு தண்ணி அரசுக்கு நிறைய தண்ணி கிடையாது லிமிட் கொடுப்பாங்க குடிச்சுக்கிடணும் துணி தெளிச்சுக்கிடணும் குடிச்சுக்கிடணும் அப்படிதான் இருந்தது சிக்கனமா அப்படி இருக்கும்பொழுது துணியில எல்லாம் சோப்பு நல்லா போகாம அலைச்சி காய போட்டு லாண்ட்ரியா அது லாண்டரிய தேய்க்கும் போது சோப்பு எல்லாம் கரிஞ்சு மஞ்சு மஞ்சள் எல்லாம் கோடு ஊடெல்லாம் போட்டு அசிங்கமா இருக்கும் எப்படியாவது போட்டுட்டோம் அழைத்து வீட்டுல ஒரு தமிழ் பொம்பளை எதிராளியா மாறிட்டாங்க கோயிலுக்கு போகும்போது தெருவில் போய் பக்கத்து வீட்டுல வந்த அம்மா வாசல பேசிட்டே இருக்குது அவங்க வரும்போது எனக்கு மனசுல தெரிஞ்சு இந்த அம்மா இப்ப நம்மளை பார்த்து காடித்து போவான்னு சொல்லி உள்ள வந்தது அந்த பும்பலிட்ட சொல்றேன் இயேசுநாதர் கும்பிடவங்க இப்படியா கோலம் போட்டுட்டு போவாங்க அந்த பொசி போட்டா கடனு கண்டா கண்ணு இல்லையா என்னெல்லாம் கச்சேரி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கேன் வைத்திருக்கிறபடினாலே அதை சைத்துக்கொண்டுதான் கடந்து சிலுவை சிலை எடுத்துக்கொண்டே நான் பின்பற்ற வேண்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆண்டர் பேசினார் அவருக்கு வருத்தப்பட்டிருக்கியே என் முகத்திலே காரி மழ்ந்தார்கள் கனத்தில் அறைந்தார்கள் நான் என்ன பதலிச்சேன்னு தெரியுமா இவர்களுக்கு மன்னித்து விடும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் யாரை நிந்திக்கிறோம் என்று தெரியவில்லை தேவகுமாரே நிந்தித்திருந்தால் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இன்னாமல் சிலுமையை சகித்து அவரே நினைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது படாடமான ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல சிலுமையை சுமந்து கொண்டு இயேசு பின்பற்ற வாழ்க்கை அது இயேசு நம்ம கற்று தந்து கொண்டிருக்கிறார் அருமையான தேவ ஜனமே இவரே பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது செல்வச் சிறப்பான ஒரு நாடு மிக செல்வங்கள் நிறைந்த ஒரு நாடு அந்த செல்வத்தை கொண்டு நம்முடைய ஜனங்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் ஆரம்பித்திருக்க முடியும் இந்த மோசைக்கு எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா இனிவரும் எவ்வளவு துன்பால் சைத்துக் கொள்ள முடியும் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் இந்த உலக வாழ்க்கையிலே விருப்பம் இருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் பகைக்கும் ரொம்ப கஷ்டமாக தெரியும் இந்த உலகத்தை விட்டாய் விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக யார் பகித்தால் அவர்கள் புரியமா கிரி வாழ்க்கை விதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்து இன்னும் நம்முடைய மாமிசமானது எந்தெந்த காலங்களில் சாகாமல் இருக்கிறது என்பதை உணர்ந்து பாம்பான்னு தெரியும் போது தட்டீங்கன்னா படத்தை விரிக்கும் அது போல நம்ம உள்ள என்ன குணம் இருக்கிறது என்பதெல்லாம் சில சந்தர்ப்பம் வரும்போது அது நம்முடைய உள்ளத்துல தலை தூக்க ஆரம்பிக்கின்றது அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவை என சொல்லுகின்றார் ஒரு கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் உள்ளது வியாதி நிமித்தமாக சபையில சேர்ந்து விடுதலை பெற்று ஒரு ஊழிய காரணம் செய்து கொண்டது ஒரு குழந்தை பெண் சென்று வீட்டில் இருப்பாங்க ஒரு நாள் காலையில் பிள்ளையை தலை செய்துக்கு அனுப்பதற்காக இருக்கின்றது அங்கு வேலை செய்த ஒரு வேலைக்கார பெண் குடிச்சு எட்டு நாள் இருக்கும் சாரி அடுப்பில் போட்டா தீப்பிடிக்காத அவ்வளவு ஏழ்மையான ஒரு பொண்ணு சுத்தம் இல்லாத ஒரு பொண்ணு அப்ப தண்ணி கொடுத்தது தண்ணிக்கு வர்ற புறவாசல திறந்துட்டு பைப்புக்கு தண்ணி போறதுக்கு இந்த அம்மாவை காலங்காலத்துல அவன் முடிச்சுட்டான் என்ன கழுத்துல ஒண்ணு இல்லாதவா அப்படின்னு ஒரு கெட்ட வாரத்தை பேசி தாலி முகத்துல காலையிலேயே முடிச்சுட்டேனே அப்படி சொன்னது மதத்துல அப்படி காறி அந்த பெம்புல முகத்துல துப்பிட்டு அவன் என கேக்குறதுக்கு ஆளு தேவண்ட பிள்ளை கேட்க மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும் போயிட்டு போயிட்டா இந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு போய் விழுந்து அழுது அழுது எங்க அனுப்பல என் ஸ்கூலுக்கு அனுப்பல புள்ள அம்மா அம்மா என்ன ஆண்டவர் எங்க அப்பா எங்க அம்மா அப்பாவும் நினைச்சாளு ஆண்டவரை கூப்பிடல இப்போ எங்க அப்பா அம்மா இப்படி கொண்டு வந்து காரணம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களே எங்கள் குடி உலகத்தில் அவருக்கு வச்சு தாங்களே இப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நல்ல பொம்பளை துப்பி இருந்தாலும் தாங்கி இருப்பேனே மோசமான பொம்பளை துப்ப முடியா கடவுளை விட்டுட்டாரே நான் இந்த வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்று அழுது மண்டு வீங்கி வீங்கி ராத்திரி வரைக்கும் ஒண்ணும் செய்யல பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கல அவளுக்கு தீர்மான புருஷன் வந்த உடனே இந்த ஊழியத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போனோம் அவர் வராட்டி போனால் என்னை வீட்டுல கொண்டு விட்டு வந்தே என்னால தாங்க முடியாது என்று புலம்பி அழுது கொண்டிருக்க புருஷனாடு ராத்திரி எட்டு மணிக்கு வந்தார் மயான மீதியாக இருந்தது காலை பிடிச்சது எதிர்த்த வீட்டுல ஆன்றி இருக்கிறாங்க இல்லையா அவங்க நம்ம அம்மா முகத்துல துப்பிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அம்மா பெரிய காரியம் என்று சொல்லி அவர் ஆறுதல் அளித்து சொல்லி ஏசுநாதருடைய முகத்திலே துப்பினார்களே அந்த இயேசு இப்படி இருக்கையே குழந்தைய போல காணப்படாதபடி இன்றைக்கு வந்தால் பரமோகம் செல்ல வேண்டும் என்று வாங்கிட்டுக் கொண்டிருக்கின்றதான உலகத்திலே பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய விபரீதத்தை சேர்த்துக் கொண்டு அமரியே நடித்துக் கொண்டிருங்கள் நமக்கு முன்மைத்திருந்து சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சலித்து அவனையே நோக்கிப்பார்கள் என்று இருக்கிறபடி நாம இப்படிப்பட்ட சிலுவை எடுத்து அவரை பெண் வேண்டுமா தேவை உலகத்தில் அவமானங்களின் யாரும்படி இயேசு மாஸ்திரம் எடுக்கப்படுவது அந்த இயேசு வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அவர் என்னை விட்டு விலகாது வேண்டும் என்று அவதை உணர்வு கூட வாழ வேண்டும் என்று அவை அனுபவர் சொல்லுகின்றார் படைத்து விடுகிறார்கள்ருடையவர் நமக்கு உணர்வுகள் வரவில்லை நமக்கு சுத்து வாங்கணும் பிள்ளைக்கு சுத்து வாங்கணும் நமக்கு செய்யணும் உணர்வு தான் நம்ம எதாவது இருக்கிறோம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை வருமானால் நானும் என் முற்றியும் அவரை தூத்திட்டு கொண்டால் போறாக விடுங்க. என்ன எல்லா ஆண்டு முழுவதும் அவர் தந்தை ஆகியரும் தரடிபனா இருப்போ இந்த ஒரு தெய்வீக உணர்வு நம்மத்தில் வர வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். உலக நம்மை பரதேசிகை பைத்தியக்காரரை புளைக்கத் தெரியாது என்று கூட சொல்வார்கள். அதுக்குடுத்து நாம் கவலை என்ன நாம் அந்த உலகத்தை பளைக்கறவுக்கு மேற்கொள்ளல. ஹalleluya. ஒரே பணவச்சிருக்கிறவங்க எல்லாம் போய் நரகத்துல தம்ப போறாங்க. அந்த நரக வாழ்க்கைக்கு போய் வந்து இருக்கறோம் இப்பொழுது பளைத்திருக்கவில்லை. அவர்களை கிறிஸ்துக்காக எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கற்றாய் அறிகிற அறிவின் சொல்லுகின்றார் எனக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் கர்த்தராகி கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று லாபமாக இருந்தவைகள் ஒரு நாளிலே இப்ப இறைவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன் அழகானாலும் சரி ஆடம்பரமானாலும் ஒரு நாள் லாபகரமாக இருந்தது வாழ்ந்து சென்றார் இயேசு உலகத்தில் எப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை அடைந்து கொள்வதற்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி அப்போ சொல்லுகின்றார் ஆம் ஜனமே இந்த உலகத்திலே மேன்மையாக இருக்கின்றவர்கள் இருக்குமானால் அவர்களை இறைவனை அறிகின்ற அறிவுக்கு தடையாக இல்லாதபடி விட்டுவிட வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் புத்தகம் ஒண்ணாம் அதிகாரம் இருபத்தி வாசிக்கும் பொழுது தாயின் உலகத்தில் வந்தபடிதான் இதெல்லாம் வந்தது மனைவி வந்தது பிள்ளைகள் வந்தது ஆடு மாடு வந்தது சொத்து வந்தது எல்லாம் இனி போகும்பொழுது ஒன்றை கொண்டு போக போவதே இல்லை நாமத்திற்கு அப்படி ஒரு சூழல வாழ்க்கையில் ஏற்படுமானால் அதை சகித்துக் கொண்டே பின்பற்றுதான் சிலி எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு காரியம் வேதனை பெறக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் ஆனால் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதே அதை அறிவு நிமிடத்தில் எதிர்பார்க்க அருமையானவர்களே கிறிஸ்துவ அப்படி இல்லாமல் போய்விட்டது முழுக்க முழுக்க உலகத்துக்குள்ளேயே மூழ்கிவிட்டது அதனால் உலகத்தை பார்க்காத படிக்க மற்றவர்களை பார்க்காத படிக்க நமக்கு முன்னோடியான மாத்து நோக்கி பார்த்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் ஒரு திடீரென்று கோடம் குளத்திருந்து வந்தார்கள் அவங்க புருஷன் வந்து மலேசியாவில் இருந்தார் பருசந்தோறும் கிறிஸ்துமஸுக்கு ஊருக்கு வந்து வர்றான் ஒரு மாதம் லீவ்ல வந்து விட்டு போவார் வீட்டுல வரும் ஜம கூட்டம் எல்லாம் நடக்கும் அந்த அம்மா வீட்டுல எல்லா வீட்டுலயும் செழிப்பாக இருந்தா ஜம கூட்டங்கள்லாம் உண்டு பாட்டெல்லாம் உண்டு ஊழியெல்லாம் உண்டு கஷ்டமும் வந்து விட்டால் என்னன்னு ஒரு சாப்பாடு இருக்கும் துணிமணி இருக்கும் உடனடியெல்லாம் இருக்கும் ஜம வேத வாசிப்பு கூட்டங்கள் இனி நம்ம வீட்டுல வேண்டாம் கடவுள் நமக்கு இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு தானே என்னமோ இவங்க கடவுள்கிட்ட கொடுத்து வச்சிருந்த மாதிரியும் அவர் தர போன மாதிரி கடவுள் கோவப்படுறாங்க அவர் வரும்போது எல்லாருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி பல வருஷங்களாக அந்த வீட்டுல ஜம கொண்டு கண்ணீர் வெடிக்காதீங்க பயிண்டடி அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்துமஸுக்கு முதல் அலங்கார ஒரு தந்தி வந்தது ஒரு கடவுள் ஆக்சன்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தந்தி வந்தது இந்த அம்மா முதல்ல முதலாவது சில வேலை என்ன தெரியுமா என்னோட கையில் வந்த மக்கள் யாரும் விரட்டி அடித்து விட்டார்கள் புரியமானவர்கள் இன்றைக்கு மக்களை பெரும் பகுதி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டால் நாம் எப்படி இருப்போம் என்று சிந்தித்து பாருங்கள் சிறுமியை சுமந்து கொண்டனை பின்பற்றாலும் கொடுத்தவன் அதை எடுத்துக்கொண்டால் அதை பொறுத்துக் கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கை எதிர்த்து நடக்கின்றதே அது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கின்றது பாடமர தியானம் கொண்டதே கடவுள் மடத்தை எதிர்பார்ப்பதெல்லாம் என்னை புன்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னைத்தான் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அலோலியா அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு செத்து பொன்னார் பெரு ஆறு அடைஞ்சிட்டாங்க பொம்பளைப் பிள்ளை கொண்டு கட்டி கொடுக்கிறது பணம் எல்லாம் கொண்டு நினைச்சது பணம் எல்லாம் போயிட்டு ஒண்ணு கொண்டு வரல கம்பல் இருந்து ஒண்ணு கிடைக்கல இப்ப இந்த அம்மாங்க இருந்து மனு போட்டு பார்த்தது கம்படி காரை எல்லாம் வாங்கி போட்டேன் கடவுளை விட்டு விட்டார்கள் கடவுளில் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் என்பது அவருடைய விருப்பமாகிவிட்டது கடவுள் எந்த உதவி செய்யவில்லை பல மாதங்கள் மண்டலங்கள் கழித்து பிள்ளைகளுடைய திருமணம் நின்று போய்விட்டது கேள்விப்பட்டு வந்தார்கள் வந்து தவறு செய்து விட்டேன் கடவுள் என்னை மன்னிக்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் அங்கு வர வேண்டிய பணம் எல்லாரும் பணத்து மிகவும் ஆசை தவிர மற்றபடி பரலை ஊந்து போவதற்காக இயேசுவை மக்கள் மிக குறைவு முதலாவது தேவையான இப்ப எனக்கு ஆக்கள் காடு கூடும் வீடு கூடும் படம் கூடும் படிப்பு கூடும் பிள்ளைகளுக்கு நல்லா அலைச்சு விடும் இதெல்லாம் இருக்கிறது போவர்களும் அப்படித்தான் வழி நடத்துகிறார்கள் முதலாவது தேவடி ராஜ்யத்தில் நீதி தேடுங்கள் அறிக்கை செய்து மனஸ்தாபத்தோடு போனார்கள் பணம் சீக்கிரம் கிடைக்கும் போனீங்கமான ஜபத்தை ஆரம்பித்தார்கள் சில நாட்களுக்குள்ளாக பணம் வந்தது படங்கள் எல்லாம் பின்னர் கடிதம் போட்டால் ஐயா கடவுள் இறங்கிச்சு அந்த இறங்குகிற தேவனை மறுக்கின்ற மனநிலையில் நமக்கு வந்துவிடக்கூடாது அவர்கள் செத்து போன பிறகு சொல்லுகின்றார் கருத்து கொடுத்தார் கருத்தெடுத்தார் கத்தெடுக்காமல் அவருக்காக எனக்கு லாபமாக இருந்தவர்கள் இவைகளோ எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அருமையான வளர்வோம் அடைந்து கொள்வதற்கு நாம் அதிகமாக விரும்புவோம் அர்ப்பணம் மறுத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் எல்லா மக்களுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் நாம் பார்க்க முடியும் அவர் நாமுக்கு பிள்ளை தருவோம் என்று சொல்லி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகளை கொடுத்து பெரிய ஜீன்தாராக மாற்றி வைத்திருக்கின்றார் ஒரு நாள் பதினான்கு வயதுக்கு பிறகு ஈசாக்கு பதினான்கு வயதான பிறகு சொப்பனத்தில் எனக்காக மோதி ஆதரிசித்து மழை உன்னிலே கொண்டு போய் பலி செலுத்துவாயா நம்பட்டி கேட்ட என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா சாத்தான் சொப்பளத்தில் எனக்கு ஒரு மோசமான காரியம் சொல்லிட்டா அவர்கள் ஜத்துகிறேன் என்ன நம்பிக்கையான தெரியுமா நான் சோம்பு இல்லாத காலத்திலே சரிதல் சத்து போன காலத்திலே சாராவுடைய கற்பல் சத்து போன காலத்திலே மறுபடியும் ஒரு குழந்தைக்க முடியுமானால் ஈஸாக்கு உண்மையாக இருக்குமானால் சந்ததிக்குள்ள பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை ஆடையிட்டு சொல்வது உண்மையாக இருக்குமானால் பரிசலித்தினால் உயிரோடு எழுப்பி தருவார் என்று விசுவாசம் அமிகமாக அவர் அறிந்திருந்தார் உயிரோடுக்கு சென்றும் பெரிய மனுஷனாக தெரியுமா இருக்கிறார் தகப்பன அந்த மடியில் நாம் அனுபவிக்கார போகின்ற உட்கார்ந்து இருந்ததாக சொல்லுகின்றது அவர்களே ஆவரமுடிய சந்ததிகள் என்று சொல்லி அறிவியர்களாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டாலும் அதை கொடுத்து விடுவதற்கு ஆயத்த வேண்டும் அப்படி ஒரு சோதனை நமக்கு வருமா இருந்தாலும் கொடுக்கப்பட்ட ஒரு சிலை என்பதை எண்ணிக்கொண்டு வருத்தமாக இருக்கலாம் கலக்கமாக இருக்கலாம் உறவன் அப்படி எண்ணி இருக்கிறார் காலையில் மனைவி கலைச்சிடப்படாதே கூட சொல்லுகின்றார் நானும் பிள்ளையாண்டானும் போய் ஊரியாதர் சித்த மலையுண்டிலே போய் பலி செலுத்தி ஆராதித்து என்று வருவோம் சரி போயிட்டு வாங்கி எல்லாம் அனுப்பி வைக்கிறார்கள் மேலை வேலை பாட்டி விட்டு சொல்லுகின்றார் பாண்டு மரணங்களை விசுவாசித்து அவரை பின்பற்றி வருகின்றதான நாம் நமக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எந்த ஒரு நஷ்டத்தை கஷ்டத்தை உருவாக்க ஆரம்பிப்பாரானால் பொறுமையோடு என்று பின்பற்றாத இருக்க மாட்டான் வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் மிக ஏழைகள் தரித்திரம் சேர்ந்திருந்தார்கள் சேர்ந்து கொண்டார்கள் உலகம் அவர்களுக்கு அபாத்திரமாக போயிட்டு உலகத்தால் யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒதுங்கிவிட்டது பணம் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருவாகி இவர்கள் எல்லாரும் புறக்கணித்து தள்ளக்கூடிய ஒரு சூழலு வந்த பொழுது ஆவியான எல்லாருடைய உலகத்திலும் ஒரு ஏவுதல் கொடுத்தார் என்ன செய்தார் தெரியுமா எல்லாருடைய சொத்துக்களை வித்து கொண்டு வந்து பொதுவாயுக்கு அனுபவிக்கும்படி யார் ஒரு ஏவுதனை கொடுத்தார் எல்லாரும் அப்படி செய்தார்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது என்று தெரிந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் அடுத்து வந்தால் நம்ம எப்படி மனதில் இருக்கும் என்பதை எண்ணிப்பாருங்கள் நமக்கு பர்லகம் வேணும் புலகமும் வேணும் நமக்குள்ளதெல்லாம் நம்ம இருக்கட்டும் நம்ம போகும்போது ஒன்றை கொண்டு போக போறதே இல்லை ஒன்றை கொண்டு வந்ததில்லை கொண்டு போக போறதும் அருமையான கிரி நடிப்பிட்டார் விட்டுட்டு போயிட்டாசுக்காக செய்யவில்லை அங்க மாமேச உணர்வுண்டாய் சாத்தார் ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டார் தேவன் கைவிட மாட்டார் என்னை பின்பற்றுகிறார் மனுஷர்களை பின்பற்றி நாம் யாரும் வரவில்லை பின்பற்றி கைவிடவே மாட்டார் செய்வார் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார் சொல்லி இருக்கின்றது அந்த அம்மா சொன்னாங்க பாதிய வச்சு பாதியை கொண்டு கொடுப்போமே ஆவியானதற்கு சென்றும் ஒரு கரை வருகாபத்தை கொடனே பேர் கேட்கிற அனியாவே நிலையத்தின் நிலத்தின் ஒரு கரையை ஒரு நிலத்தினுடைய கரையத்தில் ஒரு மகிழ்ச்சியை வஞ்சித்து வைத்து ஒரு பகுதியை கொண்டு வருவதற்கு சாத்தான ஒரு குளத்தை நிரப்பினது கொண்டு போய் அடக்கம் மனைவிக்கு காரியம் சொல்லவில்லை சில மணி நேரம் கழித்து நடந்த ஆளுபடி சப்பீரான வருகின்றால் அவர் கேட்கிற நிலத்தை வந்தாங்க தெரியுமா அந்த சிலுவை சந்தர்ப்ப வரும் பொழுது கொடுக்க வேண்டுமே உணர்வு மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தன்னை மெறுக்க வேண்டும் என்று இது எனக்குள்ளதில்லையே என் ஆண்டவர் தந்தது என் ஆண்டவருக்கு அதை கொடுத்து விடுவேன் என்ற உணர்வு நமக்கு வேண்டுமா அடிமையாளத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றது மக்களுடைய உணர்வுகள் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு இனி உலக பிரதாரமான வாழ்க்கை வேண்டாம் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக் நாம் பாடு கலந்து கொண்டிருக்காடுபட்ட முற்றிலுமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வைத்து இந்த ஆசிய மாடுபாடுகள் உள்ள ரெண்டு பேரும் பிரிந்து வேறு பேரு இடத்துக்கு போனார்கள் தெளிஞ்சிருக்க அவ்வளவு சொல்ல முடியும் ஒரு மனுஷன் ரெண்டு தேவதூல வந்து சொன்னார்கள் பொழுது விடியும் பொழுது சூரியன் இந்த பூமியில படுமுன்னாலே வானத்திலிருந்து அக்கிரி விழுந்து இந்த பூமி எரிக்க போகின்றது எங்கே இருக்காது ஓடி போய் என்று சொல்லி சொல்ல காலதாமதம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் பிடித்து இழுத்து லோத்துவையும் மனைவியில் இருந்த பிள்ளைகளை கொண்டு விட்டார்கள் தேவதூதர்கள் லோத்தும் பிள்ளைகளை ஓடியே போய்விட்டால் பின்ட்டு பார்க்கவே இல்லை அந்த அம்மாட்டு பார்த்தாங்களா இவ்வளவு பெரியமே கடவுள் இறக்கம் உள்ளவரையும் அளிப்பாரா என்று சொல்லி இருக்கிறார்கள் கடவுள் அன்பர் சொன்னார் குருவானவர் சொன்னார் கிடையாது தம்பி அது ஒரு கதை ஓமதான் சொன்னார் தவிர ஐசிவான் ஆசிரியர் பற்றி அப்படி ஒரு பாதாளருக்கு அன்புள்ளவர் இல்லை என்று சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு சென்ற பொழுது அந்த சமக்கடலாக இருக்கும் இடத்தை பார்க்க சென்ற பொழுது மழிகாட்டியிடத்தில் கேட்டோம் இப்படி வேளத்தில் பூத்தூடாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வழிகாட்டிக்கு தெரியல தெரியாதது பெண்ண மாதிரி ஒரு உருவம் செய்து ஒரு பொம்மை மாதிரி செய்து விட்டு இருக்கிறது அந்த லோகத்தினுடைய மனைவி அந்த அடையாளங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானது இல்லையே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது அணிவரப்பு தெரியும் எப்போ யாரோ கும்பிட்டாலும் கொஞ்சம் வந்த பதில் சொல்லுவாங்க வரும்பொழுது நம்ம அப்படி சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் எல்லாம் இயேசுக்காகவே மாறிவிட வேண்டும் அருமையான செல்லப்போகின்றது ஆக்கப்பட்ட அனைத்து அரசாங்கத்துக்கு சொந்தம் என்ற சட்டங்கள் வரப்ப யாருக்குமே கிடையாது இடமே அரசியல் சட்டங்கள் எல்லாம் வரப்போகின்றது எல்லாமே தான் சொந்தம் எல்லா வருமானங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தம் மக்களுக்கு இவ்வளவு சம்பளம் என்று சொல்லி படித்தவர்கள் படியாதவர்களுக்கு ஒரு ரேட்டு வச்சு கொடுக்க போனார்கள் இப்பொழுதே கருணாநிதி ஆட்சியில் ஆரம்பமாயிட்டது ஏழைகளுக்கு விளைவு வேலை இல்லாதவங்களுக்கு விளவு படித்தவங்களுக்கு விளைவு படிக்காதவங்களுக்கு விளவு இவரு சட்டம் உலக மனதில் வரப்போகின்றது எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்குரியது அன்றைக்கு நினைப்பாடு ஐயோ ஆண்டதற்காக இதாக கொடுத்திருந்தாலும் இருக்குமே கும்பா போச்சு பேங்கில் போட்டதும் போச்சு வீட்டில் உள்ளதும் போச்சு காட்டில் உள்ளதும் போச்சு அப்படி அநேகர் சொல்ல பரலகத்தில் சென்று அநேகர் அப்படி புலம்பிக்கொண்டிருக்கிறது காட்சி ஒரு நாள் காண முடிந்தது அதை நான் அருமையாளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே செய்வதற்கு நம்ம இருக்க வேண்டும் அதுவே சின்னாதிரி பின்பற்றுகின்ற ஒரு அனுபவம் இதுமா எல்லாவற்றையும் பொதுவாக வைத்தார் கலாத்தி இரண்டாம் அதிகாரி இருபதாவது சொல்கிற வாசிக்கலாம் செய்தி அறையப்பட்டவர்களுக்கு தெரியுமா கிறிஸ்து தான் இருப்பார் அந்த மனுஷன் சுயம் இல்லாம இருக்காது மனுஷனுடைய இருப்பவர்கள் வராது எனக்குள் இருப்பது கிறிஸ்து எனக்குள் பிழத்திருப்படி நான் அந்த பகல் செத்து போயிட்டான் இப்போ கிறிஸ்து ஆய்வூர் அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்கிற அளவு அருமையாளே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிலை காணப்பட வேண்டும் என்று ஆண்டு பேர் விரும்புகின்றார் அதற்கு தான் யோசிச்சார் என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுமையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்று சொல்லியிருக்கிறபடி நான் முற்றிலுமாக மாற்றிக் கொண்டு கிறிஸ்துதான் எனக்குள் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் என்று ஆவியானவர் போதிக்கிறார் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஒருவரும் சொல்லுகின்றார் அப்படின்னா விரும்புகின்றது பாவத்தை விரும்பவில்லை பாவத்திற்கு அதை செத்து விட்டது வருத்தம்ருத்தப்படுத்துவதாக மாறுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அருமையார்களை நம்ம உலகம் பார்த்துக் கொண்டே இருக்கின்ற நம்முடைய தோற்றங்களை பழக்க வழக்கங்களை நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறார்கள் நாம் இயசுவை தரித்துக்கொண்ட மக்களாக மாற வேண்டும் என்று ஆவியர் சொல்லுகிறார் சிலுமையில் அறியப்பட்டேன் ஆயினும் பழித்திருக்கிறேன் என்னோட பிடித்திருப்பது கிறிஸ்துவே என்று சொல்லி இருப்பது நான் இடத்தில் அறியிலும் கர்த்தரே இனி நியாயம் கருத்தரே நீங்கள் காலத்துக்கு முன்னேற்றம் அதுபோல இறைமக்கள் ஆகிய நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி அவை சிலுவை என்று சொல்லும் போது பாவத்தை அழிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது மறிக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது பாவத்தை அறைகின்ற ஒரு இடமாக இருக்கின்றால் தமிழ்தான் சிறுமியை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு புதிய தீர்மானம் செய்வோம் ஆளாத படிக்கு மாமேசத்திலே பாவம் ஆளாத படிக்கு அந்த பழைய மனுஷன் அவர்களில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம் இந்த பாடுமன்றத்தையான கூட்டணி அமீதமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டுகள் விருப்புகின்றார் இயேசு நாதனை பின்பற்றி வருகின்றதாக நாம் நம்மை மறுத்து நம்முடைய சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அனுமதி ஆண்டுக்கு பிரியமில்லாத குடாதிசயங்களை விருப்பங்களை வறுத்து நமக்குரிய விழுந்து சொல்லுகின்ற எண்ணங்களை வறுத்து இயேசுனே நூல் உணவுக்கிறார் என்னுடைய சரீரத்திலே இயேசு வாசப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தின பெற்று வேறவனுக்கு சாட்சியாக வாழுவோம் கருத்தருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாளே ஆமை மறுபடியும் நம்ம எல்லாரும் சோத்தரிக்கலாம்